வணக்கம் நற்றினையின் ஒருச்சியிலிருந்து அணு கீர்த்தனின் நாடக அரங்கம் என்று நீ இருந்து உனக்குள் அவனை இயங்க விடு ஆம் கடவுளின் நாடக அரங்கம் என்று இந்த உலகை ஏற்றுக்கொள் நாடக நாயகனாகிய இறைவனின் முகமூடியாக நீ இருந்து உனக்குள் அவனை விடு, என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர் நன்றி வணக்கம்